பாடம் பதிமூன்று நான் உங்கள் அனைவரிலும் இறைவனை பற்றி மிக அதிகமாக அறிந்தவன் என்று நபி சொல்லாஹி அவர்களின் கூற்று அல்லாஹுவை பற்றி அறிதல் என்பது உள்ளத்தின் செயலே ஏனெனில் அல்லாஹு கூறுகின்றான் வேடிக்கையாக செய்துவிடும் சத்தியங்களுக்காக அல்லாஹு உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் எனினும் உங்கள் உள்ளங்கள் உறுதியுடன் செய்பவற்றிற்காகவே உங்களை அவன் குற்றம் பிடிப்பான்